ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு அறிவிக்கின்ற அவர்கள் கூறுவார்கள் முஸ்லிம் இரண்டு ஏழு ஒன்று ஆறு துவாவின் பொருள் இறைவா நான் செய்துள்ளவற்றின் தீங்கை விட்டும் நான் செய்யாதவற்றின் தீங்கை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன்